வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் மகேந்திரம் செல்படலம் நின்று அவ்வதி வீரனை வீட்டி தாரை வாளுரை செலுத்தியேவம் சமர்த்தணித்து நேரில் வீரமா மகேந்திரம் போவது நினைந்தே ஏர்வுலாவரும் இலங்கையின் எல்லை நீத்தெழுந்தான் எழுந்து வான்வழி சேரலும் ஆர்கலியிடையே விழுந்து கிழறும் இலங்கை மீண்டெழுந்தது விரைவில் கழிந்த தொல்பரநீங்கிய காலையிற் கடலூடழுந்துகின்ற பொன் தோணி மீ சென்றிடுமது போல் வார்த்தையங்கிய கழலவன் வான்வழிக் கொளலும் ஈர்த்த தென்கடல் நீத்த மேலெழுதரும் இலங்கை சீர்த்த நான்முகன் உரங்குழிச் சிந்து ஊடெழுந்தி பேர்த்தி ஞாலம் விட்டெழுதருமேருவிற்பிரழும் எள்ளு நீரரை பற்பகலாற்றலின் இலங்கை கொள்ளை மாசிருளடைந்தது குறைதீர் வள்ளல் தாழ்பட நீத்தது பவன் துகள் மாற்ற தெள்ளு நீர்க்கடல் படிந்தெழுந்தாலென கந்தரந்தவள் தென்புண்க் கருங்கடல் நடுவச் சுந்தரம் செரி பொன் சுடர் இலங்கை தோன்றியது முந்து காலையில் எம்பிரா நருள் வழி முராரி உந்தி நின்றழு பிரமன் மூதண்டமுத்துளதால் இன்னதாகிய இலங்கை மாபுறத்தை நீத்தெழுந்து பின்னுமாயிரம் யோசனை வானிடைப் பெயர்ந்து பொன்னுலா ஒரு வாகயம் புயத்தவன் புலவோர் ஒன்னலா நுரை மகேந்திர வரைப்பின் முன்னுற்றான் நெற்றினாட்டத்து நந்திதன் கணத்தவன் நேமிப்பொற்றையாமெனச் சூழ்ந்துயர் மகேந்திரப் புரிசை சுற்று ஞாயிலும் வாயில்கள் தொரும் தொரும் தோன்றும் கற்றை மாமணிச் சிகரியும் நுனித்து முன்கண்டான் சேரலாரமர் மகேந்திர நகர் வடதிசையில் வாரிவாய்தலுட்கோபுரத்தெற்றியின் மாடே கோரனேயதிகோரனே எனப்படும் கொடிய வீரர் தானையோடிருந்தனர் காவல் கொள்வினையால் கரிகளாயிரம் வெள்ளமே தேருமக்கணிதம் பரிகளாங்கதற்கு தொகை பதாதி உரியவப் பெருந்தானயம் பெருங்கடல் உலவா விரவிமே வரையிருந்தனர் காத்திடும் வீரர் பகுதி கொண்டிடு தானையும் சூழலாம் பறவைத் தொகுதி கண்டனன் விம்மிதம் கொண்டனன் துன்னார் மிகுதி கொண்டுரை காவலும் கண்டனர் வியனூர் புகுதி கொண்டிடும் உணர்வினான் இணையன புகழ்வான் ஈண்டு செல்லினித் தானே சூழ்ந்தமர் செய்யும் யானும் மூண்டு நேரினும் முடிப்பவோர் பகலெலா முடியும் மாண்டதென்னினும் உலவுமோ மா நகரிடத்து மீண்டும் வந்திடும் கரி பரிப்பதாதி தேர் வெள்ளம் வந்த வந்ததோ தானவப்படையொடே மலை உற்றெந்தை கந்தவேள் அருளினால் யானொரு வேணும் சிந்தி நிற்பனேல் இன்னக்தானைகள் சிதைய அந்தமில் பகல் சென்றிடும் அழியரோ அவுணர் எல்லையில் பகல் செல்லினும் செல்லுக மல்லன் மாநகரவுணர் மாப்பெருங்கடல் வரப்ப நீர்மையால் யானடல் செய்வனே உறுத்து தொல்லை மைந்தரை துணைவரை ஒய்குவன் சூரன் உய்த மைந்தர்கள் சூழ்ச்சியின் துணைவர்கள் ஒழிந்தோர் ஆத்திரத்துளோர் யாரையும் வெலற்கரிதையில் வேல் கைத்தலத்தவன் வலிகொடே பற்பகல் காறும் இத்தலைச் சமர் ஆற்றியே முடிக்குவன் எனினும் ஏவரும் வெலற்கரிய சூர்பின்னர் வந்தெதிர்க்கும் ஓ ஓவில் வெஞ்சமற்பகல் ஆற்றியான் உரினும் வீவதில்லையால் அங்கவன் மேலை நாள் தவத்தால் தேவதேவன் முன் அருளியவரங்களின் சீராள் அன்னவன் தனை மாலையன் தனக்கும் வெல்லறிதால் இன்னும் அங்கவன் ஆணைக்கும் வெருவியேயிருந்தார் பின்னையாரவன் தன்னை வென்றிடுவர்கள் பெருநாள் துன்னியான் சமராற்றினும் தொலைகிலன் சிறிதும் கொலைந்து போகிலன் சூரமியற்றிடில் துண்ணி கலந்தையான் விரல் இன்றி மீண்டேகுதல் கடனோ மலைந்து நிற்கவே வேண்டுமாலாயினும் வரிது மலைந்தலைப்படும் சுரர் சிறை அகன்றிடவற்றோ மற்றின் நீர்மையில் பற்பகலவனொடு மலைந்து வெற்றி கொண்டிலன் இன்னுமென்றமரினை வீட்டி ஒற்றின் நீர்மையை உணர்த்துதல் ஒல்லுமோ உலவா தெற்றை வைகளும் அமர் செய்ய வேண்டுமால் எனக்கே போதநாயகன் பரம்பொருள் நாயகன் பொருவில் வேதநாயகன் சிவனருள் நாயகன் விண்ணோர்க்கு ஆதிநாயகன் அருமுகநாயகன் அமலச்சோதிநாயகன் நன்றியார் சூரனை தொலைப்பா இம்பர் சூரொடு பொறுது நின்றிடுவேனே எண்ணின் நம்பிரானரு மாமுகன் பின்னரே நண்ணி வெம்பு சூரனை வேலினால் தடிந்து வெஞ்சிறையில் உம்பர் யாரையும் மீட்டிட வேண்டுமேல் ஒரு நாள் ஆதலால் அமராற்றுதல் முறையதோ அஃத்தான் ரீது நம்பெருமான் தனதருளுமன்றிணைய தூதர் செய் கடனாங்கொலோ அமர்பெறாத் தொடர்வார் போதலே கடன் என்றனன் பொருவில் சீர் அறிஞன் இப்பால் வாய்தலின் எல்லை நீங்கிய துப்பாத்தானைகள் துற்று நின்றவாள் அப்பால் எய்தறிதாமற் இங்கு போய் வைப்பார் கேள்வி செய்வாயில் நன்னுவேன் என்னாவுன்னி என்ற உத்தரப் பொன்னார் வேலி புகாது பாங்கற் போய் கொன்னார்கின்ற உணக்கு வாய்தலின் முன்னா ஏகினன் மொயம்பின் வீரனே மேதிக் வீரபானுவென்று ஆதிக்கத்து அவுணர்க்கு நாயகர் ஏதிக் கையர் இரண்டு வீரரும் ஆதிக்கண்ணதன் வாயில் போற்றினார் திருவுந்தும் வடதிக்கு வாய்தலின் வீரவும் தானையின் வெள்ளம் மிக் பரவும் சூரர் பயிற்று பல்பவத்து உருவம் சூழ்ந்தென ஒத்து நின்றவே வண்டார் செற்றிய வாகை மொயம்பினான் கண்டானன்ன கடிக்கொள்காவலும் தண்டாதொற்றிடு தானே நீத்தமும் அண்டா அற்புத ஆண்டு அங்குற்றளப்பில் சேனையைக் காண்டும் இவ்வுழி காவல் போற்றியே சேண்டு ஒன்றும் புவி செற்றும் மாதலால் ஈண்டும் செல்ல அரிது என்று முன்னினான் நின்று இப்பாற்படல் நீர்மையன்று அரோ தென் திக்கின் வழி சென்று நாடுவன் என்று உட்கொண்டு அவன் நீங்கியேகினான் குன்றின் தொன்மிடல் கொண்ட தோழினான்